வணக்கம் இருபத்து இரண்டு ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்து ஒன்று நற்றிணையின் போதறிவு நான் உங்கள் வா காவ்யா நான் அரசின மகளிர் மேல்நிலைப் பள்ளி வலசையூரில் ஒன்பதாம் வகுப்பு பயில்கிறேன் நேற்றைய போதறிவுக்கான விடைகள் இதோ ஒன்று இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டின் யுனெஸ்கோ அமைப்பின் பசிபிக் விருது பெற்ற தமிழக திருத்தலம் திருச்சி ஸ்ரீரங்கநாதர் கோவில் இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்ட உலகின் மிக உயர்ந்த இசைக்காக வழங்கப்படும் விருது கிராமி அவார்டு மூன்று அரபு கூட்டமைப்பில் உள்ள நாடுகள் இருபத்தி இரண்டு இனி கனவினா ஒன்று சக்தி அவர்கள் எழுதிய மரநாய் கவிதை தொகுப்பு சமீபத்தில் எந்த விருதை பெற்றது இரண்டு இந்திய முதல் லோக்பால் அமைப்பில் எத்தனை உறுப்பினர்கள் இருந்தனர் மூன்று மீட்டர் என்னும் கருவி எதற்காக பயன்படுகிறது இன்றைய பொதறிவுக்கான விடைகளை நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம்